ومولانا محمد الاحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيطول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذ تلفقون له بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله العظيم صدق الله العظيم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்க கூடிய மதீனா முகமது அந்த நபிகள் நாயகம் வலை ஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியல் தமிழ் தாபியாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் செய்யாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த ஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமா அளவிற்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த ஆலா அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக இறக்கும் பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசியத்தை கொள்கின்றேன் இத்த பொல்லாக ஐபமாக்கு கண்ணியமிக்க வலமாக்களே கணவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அம்மன் வாழுகோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கி இருக்கிறான் என்னமிக்க அல்லாஹுவின் நல்லதியார்களே அருமையானவர்களே எந்த அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கை ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையுடைய சுருக்கத்தை சரியான முறையில் அவன் வாழக்கூடிய வாழ்க்கையில் விளங்கினான் என்றா நிச்சயமாக சத்தியமாக மௌத்துடைய சிந்தனை இல்லாம அவன் துணியால் ஒரு காலமும் வாழ மாட்டான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய என்னென்றா ஒவ்வொரு மனிதனுக்கும் விளக்கம் என்னென்றா ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியாது வாழ தரப்பட்ட இந்த அமானிதம் எந்த அளவுக்கு சுருக்கம் என்பதாக அதிகமானவங்க இல்லை கண்ணிய அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே நாங்கள் யாரும் யோசிக்கிறது எப்படி என்றா அறுபது எழுவது வருஷ கால வாழ்க்கை இருக்குது இது பெரியோரு நீண்ட கால பிரயாணம் நீண்டதொரு வாழ்க்கை என்பதாக தான் யோசிக்கிறோம் ஆனா எவ்வளவு சுருக்கம் எந்த அளவுக்கு குறுகிய கால வாழ்க்கை என்பதாக அதிக மாணவங்க விளங்காமல் துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாகுவின் நல்லடியான அருமையானவர்களே அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல ஆயுக் காலம் இந்த உண்மைத்துக்கு ஒரு காலமும் வழங்கப்படல்ல அவர் மௌத்தா போகக்கூடிய நேரம் ஆயிரம் வயது நூலாத்து வசலாத்துடைய காலம் அந்த காலத்துல வாழ்ந்த சமுதாயத்துக்கு ஒன்பது நூத்தி ஐம்பது வயது ஷீத் அலைகி சலாத்து வசலாத்தாக கூடிய நேரம் எட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது வயது இப்படி அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் மட்டும் அந்த காலத்துல வாழ்ந்த கவுங்களுக்கும் அதிகமாக வாழ்க்கை எந்த அளவுக்கு சுருக்கம் உலமாக்கல் ஒரு சம்பவம் எழுதுறாங்க அதற்கு நூஹி சலாத் வசலாத்துடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் அதற்கு நூஹலை வசலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறா சரியான மா கடுமையான முறையில கவலையில தேம்பி தேர்தல் விசாரிக்கிறாங்க ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க சொன்னாங்க அந்த பெண்மணி ஏ இந்த மகன் சின்ன வயதுல வப்பாசாகிட்டாரு அந்த கவலை இணையால தாங்க அமைக்குது அதனாலதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னான் அதைவிட கவலைதான் என்ன செய்ய அது அல்லாவுடைய ஏற்பாடு நாங்க பொருந்திக் கொள்ளதான் நோனும் மகன் எத்தனை வயதுல மௌத்தாகினாங்க சொன்னாங்க அந்த தாய் ஏண்ட மகன் நானூறு வயதுல மௌத்தாகிட்டாங்க என்பதாக சொன்னாங்க என் மகன் நானூறு வயசுல மௌத்தாகித்தார் சின்ன வயது எனக்கு சரியான கவலை அழிக்கும் அல்லாஹு நல்ல அருமையானவர்களே ஒன்பது நூத்தி ஐம்பது வருடம் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் ஒன்பது நூத்தி ஐம்பது வருடம் ஆயு காலம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு மனிதன் நானூறு வயதுல மௌத்தாகினா அவங்கள பார்வையில அது சின்ன வயது தான் எங்கட பார்வையில கிடையாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லது யார்களே இதை கேட்ட உடனே அவரது நோய் சிரிச்சா சிரிச்சு சொன்னாங்க தாயே நீ ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷம் எங்களோட உண்மைத்துக்கு அல்லாஹு தாலா சந்திக்கிறான் ஆனா நானூறு வயதுல அல்லது எழுபதுக்கு எடைப்பட்ட ஆயு காலம் தான் பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்கப்படும் ஆனாலும் இவளுடைய முகத்துல கொஞ்சமும் தலனம் நீக்காது அல்லாஹு நல்லது யார்களே சந்தேகம் கிடையாது ஆயு காலம் நாங்க செய்யக்கூடிய ரெண்டு சுஜூதல முடிஞ்சிடும் போல அவர் சுருக்கமான ஆயுதமிக்க அல்லாஹ் நல்லடி யார்களே அருமையானவர்களே அவ்வளவு சுருக்கமான ஆயு காலம் தான் இந்த உண்மத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத காலம் ஆயிரம் வயதுடைய மனிதன் வாழ்ந்து நடக்காத ஒரு காரியம் என்பது நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு தெரியும் அல்லா கொடுக்கப்பட்ட இந்த சுருக்கமான ஆயு காலத்தில் பெரியோரு நிலைமை அடையோடும் ஏன் நோஹலை காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதனை கூப்பிடுறாங்க அதே போல முகம்மது ஆனா முகமது இவர்களுடைய உண்மத்தில் இருக்கக்கூடிய மனிதன் வெறுமனே அறுபது எழுபது வருடங்கள் வாழ்ந்து அமல் செய்த மனிதன் இந்த ரெண்டு பேருடைய அமலை சரிசமமாக்க முடியுமா ஒரு காலமும் சரிசமமாக்க முடியாது ரெண்டு பேருக்கு மத்தியில பெரிய வருட கணக்கு கப்பீகுது அதனால் அல்லாஹு தால இந்த உண்மைத்துக்கு என்ன தெரியுமா செஞ்சார் சின்ன வயது தான் சுருக்கமான ஆயுத்காலம் தான் ஆனால் அல்லாஹு தால என்ன தெரியுமா செஞ்சார் சின்ன அமலுக்கு பெரிய கூலிகள் அல்லாஹுனியால வச்சிக்கிறார் சின்ன அமல் தான் பெரிய கூலி உதாரணம் ரமலானுடைய மாதத்தை கடந்து வந்துட்டோம் லைலத்து கதருடைய இரவன் கொண்டு இந்த இரவு அடைய எல்லாரும் முயற்சி செஞ்சோம் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக ஒரு மனிதனுக்கு ஒரு லைல சொல் கதூடைய அவனுடைய பட்டோல அமல் செஞ்ச நன்மை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் ஒரு இரவுல எண்பத்தி வருஷம் அமல் செஞ்ச சும்மா உதாரணத்துக்கு பாருங்க ஒரு மனிதன் அறுபது வருஷ காலம் துணியால வாழ்றான் முப்பது வருஷத்தை விடுங்க வருஷத்துல எத்தனை வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலால அமல் செஞ்ச நன்மை பட்டோலைக்கு வந்துடும் இப்ப நாங்க உள்ளத்துல கைய வச்சு யோசிக்க எட ஆயுக் காலம் கூடயா துலாத்துடைய ஆயு காலம் கூட நிச்சயமாக எங்கட ஆயும்தான் கூட நான் அமல் செஞ்சதுதான் கூட அதுக்குதான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி அருகே தந்திருக்க கூடிய வாழ்க்க சுருக்கம் தான் இந்த வாழ்க்கையில அல்லா சின்ன சின்ன அமல்களை தாராங்க ஒரு மனிதன் ஒரு சுபஹானல்லா சொன்னா போதும் சொருக்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுது அலமதுல சொன்னா போதும் சொருக்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுவது இது வேற எந்த உண்மை உள்ளதும் ஒரு மனிதன் ஒரு இடத்துல கருத்து பத்து விடுத்த மோதினா சொருக்கத்துல ஒரு மாளிகை அவனுக்கு கெட்டப்படுவது சின்ன அமல் தான் ஆனா பெரிய கூலி ஏன் எங்கட வாழ்க்கை ரொம்ப சுருக்கம் ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை நல்லது யார்களே அருமையானவர்களே வாழ்க்கையில் அதிகமான அமல் செய்யறாங்க மக்கள் தொழுறாங்க குரான ஓதக்கூடிய ஓதுறாங்க சதக்காக்கள் தான தர்மங்கள் ஹதியாக்கள் மதரசாக்களுக்கு மஸிதிகளுக்கு ஏழைகளுக்கு ஏலாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் உதவி செய்யறாங்க வசதி வாய்ப்புள்ள மனிதர்கள் அமல் செய்யறாங்க ஆனா கவலை என்ன தெரியுமா செஞ்ச அமல இந்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில பாதுகாக்கிறதுக்கு தான் தெரியாது எப்படி இந்த அமல்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு சொத்து செல்வமீந்தா பாதுகாக்க முடியும் எங்களை இந்த உறுப்பை கொண்டு அல்லாஹு தகாலா சொர்க்கத்தை சம்பாதிக்க ஏழுமான ஒரு நரகத்தையும் ஒரு மனிதன் இந்த உறுப்பை கொண்டு சம்பாதிக்கிறது என்று அல்லாஹுவின் நல்ல அருமையானவர்களே அல்லாஹுக்கு சுபகான பேசக்கூடிய தன்மைத் எப்படி அதன் சொல்லப்படுவதோ அதே போல சொல்றான் நாட்டுதான் ஒரு மனிதனுடைய வாயு தான் இந்த வாய கொண்டுதான் நபிஹூ அலை அவ் அக்சருல் இசானிகி அதிகமான பாவங்கள் மனித மனிதர்களால மக்களால அதிகமான பாவங்கள் நிகழ்வது அவனுடைய நாவான் என்பதாக நபிசல்லு சொன்னார் என்னாஹு நல்லே அருமையானவர்களே எந்த அளவுக்கு நாவ பயங்கரமான ஒரு உறுப்பு தெரியுமா எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு உறுப்பு என்றா ஒவ்வொரு நாளும் ஹதீசுடைய கருத்து நபிசல்லும சொல்றாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நபிசல்லாஹு விலங்க படிச்சாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய உறுப்பும் கோரிக்கை முன்வைக்கு அடிப்பணி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் நாட்டுக்கு முன்னால வந்து என்ன தெரியுமா சொல்லுமா சொல்லுவாபீனா கொஞ்சம் யோசிங்க எங்கட விஷயத்துல நீ அல்லாவ நீ பயந்து கொள்ளுவோ இன்னமா அனுபவிக்க ஒண்ணுதான் நாங்கிறோம் நீ ஒழுங்கு ஐயோ நாங்களும் ஒழுங்கு ஐப்போம் நீ மோசமா நடந்தா எங்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகளும் மோசமாக தான் நீக்கும் இது சொல்றது யாரு ஒரு நாவு சொல்லுது மற்ற உறுப்புகளை பார்த்து கண்ணியமிக்க மற்ற உறுப்புகள் நாக்கு கிட்ட போய்த்து இப்படி சொல்லணும் ஏன் இப்படி பேசணும் கண்ணியமி நல்லடியார்களே சில மனிதர்கள் பேசுவாங்க பேசி சுபகானல்லாம் அவளுக்கு துணியால தெரியாத விஷயமே இல்லை அவளுக்கு விளையாட்டு நெய்ந்து அவளுக்கு உள்நாட்டு செய்தி நேர்ந்து வெளிநாட்டு செய்தி நேர்ந்து விளையாட்டு செய்து முழு துணியா எல்லா விஷயமும் தெரியும் எல்லாத்துலேயும் வாய போடுவாங்க அவனுக்கு தெரியாத ஒன்றே இல்லை துணியால எல்லாத்துலேயும் வந்து இடவாடி போடுவான். அல்லாஹ் நல்லடி அறகளே சில கட்டங்கள் இடவாய் போட்டு ஏதாவது ஒரு முரண் முன்னு பின்னான விஷயங்கள் நடந்தா ஒரு சண்டை சச்சர அந்த இடத்துல வந்தா பாதிக்கப்பட போறது ஒரு மனுஷன் பேசக்கூடிய கொண்டு அந்த நாவுக்கு ஒரு மனுஷன் அடிக்க போறது நாங்க பேசுற வார்த்தை மோசம் தா எங்களோட தரக்கம் செய்யற மனிதன் அடிக்கிறது நாக்கை இழுத்தில் அடிப்பான் தாவ அந்த நாக்காலதான் பேசினாய் நாக்கு கொத்த அடிக்க மாட்டான் இவ மண்டேலதான் போடுவாங்க அப்படியே மண்டேல செஞ்சிச்சு நாவ பேசினத்துக்கு மூக்கென்ன அநியாயம் செஞ்சிச்சு ஒன்றும் செய்ய இல்ல இவன் மூக்குறாங்க எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே அதுதான் நபிசல்லுவோலை ஒவ்வொரு உறுப்புகளும் உறுப்புகளும் பேசுது நீ எங்களோட விஷயத்துல நீ அல்லாவை பயந்துக்கோ பேசக்கூடிய வார்த்தையில நிதானத்தை பேணிக்கோ கவனமாக பேசு நீ ஏதாவது தவறுதலா பேசினாலும் பாதிப்பு எங்களுக்கும் சேர்த்துதான் வரும் என்பதை நாக்குக்கு மத்த உறுப்புகள் விளங்கப்படுத்துதுலா எங்களுக்கு கதைக்க தெரியும் இப்படி என்றதுக்கு பேசுறல்ல என்ன பேசணும் எப்படி பேசணும் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்து முதலாவது இஸ்லாம் சொல்லுது மக்களோட அழகா பேசுங்க சுபஹாரம்ல மார் நல்ல முறையில பேசுறாரு நல்ல முறையில கண்ணியப்படுத்துறாரு இப்படி மனிதர்கள் சொல்லா பேசுங்க பேச போவ ரெண்டாவது பேச போக்கலோ கௌலன் சதிதா நேர்மையா பேசுங்க யார்டு மேல பிளா யாருடமே சரி நேர்மையா பேசுங்க அந்த இடத்துல எங்க ஆள் தானே சப்போர்ட் இப்படி இல்ல நேர்மையா பேணி பேசுங்க பேசக்கூடிய நேரம் மென்மையா பேசுங்க மனிதர்களோட நாங்க உறவாடக்கூடிய நேரம் ஒரு கதைக்க கூடிய நேரம் மென்மையாக பேசுங்க கண்ணியமாக பேசுங்க இன்முகத்தோட பேசுங்க சிரிச்ச முகத்தோட பேசுங்க சரியான இது மோடி போவாங்க போகக்கூடிய நேரம் எங்களை பார்க்கிற நேவிக்கார வாரா வர போக்குற மாமி ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஏன் எங்களை கண்டு பயம் இது அவருக்கு பெருமை பெருமை ஆயுது பெருமை அல்ல வாழ்க்கை கேவலம் எங்களை கண்ட விரும்பணும் எங்களை எதிர்பார்க்கணும் மனைவி இது குடும்பத்தாரளோட மனைவிதான் நடந்தா வீட்டுக்குள்ள போறாங்க போகக்கூடிய நேரம் கிசாபுல எழுதுறாங்க வீட்டுக்குள்ள போறாங்க ஆயிசா ரீதியல்லாக ஒன்பது பத்து வயது சின்ன பெண் கையில ஒரு போனிக்கு ஆடிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு பொம்மை உடனே வச்சு விளாடி கொண்டிருக்கிறா கொஞ்சம் கைய வச்சு இந்த இடத்துல யோசிங்க அந்த பிள்ளையுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி ஆயா ரவி கையில ஒரு பொம்மை உண்ட வச்சு விளாடி இந்த நேரத்துல எங்களை விட பிஸியான ஆள் தான் முகம் காலத்தில் பிசியானால் எல்லா இடத்திலும் வரக்கூடிய நேரம் மனைவி வெல்கம் பண்ணாம போனி கொண்ட வச்சு ஆடிக்கொண்டிருக்கிறார் இதே நா கடையில எழுந்து நாம பெரிய கஷ்டப்பட்டு தொழில முடிச்சு கடையை மூடிட்டு கஷ்டத்தோட வீட்டுக்கு வாரம் வார நேரம் எங்கட மனைவி போனி கொண்ட வச்சு வேளாடிக்கொண்டிருக்கிறா என்ன நடக்கும் ஊட்டுல ஊட்டுல எங்கட மனைவி போனிக்கோண்ட கையில வச்சுகள் ஆடிக்கொண்டிருக்கிறா இந்த நேரத்தில் என்ன செல்வோம் இந்த கத்திலே பயந்துருவோம் மனைநீ அந்த இடத்துல அதிகாரத்தையும் கலட்டிடுவாங்க நான் ஆலிம் நான் முப்தி நான் பெரிய உஸ்தாத் நான் உஸ்தாத் அல்ல ஏண்ட மனைவிக்கு நான் கணவன் ஏண்ட உண்மை வாப்ப அரிசி முடிஞ்சா ஏப்பு முடிஞ்சாறு செருப்ப கலட்டுவாங்களோ அந்த இடத்துல அவங்க அதிகாரத்தையும் கலட்டுவாங்க அதிகாரம் காட்ட வேண்டிய இடம் அல்லாது கண்ணியமாக பேசி நாங்க அவளை பார்த்து ஆயிஷா என்ன சரி என்னப்பா சரிங்க சொன்னா யாரும் அப்படியா என்ன சொன்னாங்க தெரியாவா மனைவியோட பேசுறாங்க நல்ல முறையில முகம் குடிச்சு பேசுறாங்க கண்ணியமா பேசினாங்க கேட்கிறாங்க குதிரைக்கு செலவில வந்தீங்க சொன்னா யார சூழல்ல தெரியவா சுலைமானின் ஒரு நபியின் வெளிய எப்படி பேசுறோமோ ரோட்லவனுக்கு எப்படி பேசுறோமோ அத போல ஊட்ல வீக்கிறவனுக்கு பேசுறல்ல எங்கட பிள்ளையோட நாங்க ரோட்ல பேசுற பேச அல்ல பேசக்கூடிய முறை குடும்பத்துக்கு சந்தேகம் கிடையாது மாற்றிடும் ஒரு வார்த்தையில் என்ன மாறிடும்டிய நேரம் மாப்புல செல்றது ஒரே ஒரு வார்த்தை தான் கவிழ்த்து என்று ஒரு வார்த்தையை சொன்னா போதும் அவரது முழு வாழ்க்கை மாறிடும் ஒரு வார்த்தை தான் கபில் தூ கபில் அவருடைய இளைஞர் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கைக்குள்ளார் ஒரு வார்த்தை அதே போல வாழ்ந்த ஒரு கணவன் நல்ல ஒத்துமையாக வாழ்ந்த கணவன் மனைவி அந்த மனைவியை பார்த்த ஒரு வார்த்தை பல்லப்பு தலா சொல்றன் ஒரு வார்த்த எல்லாம் முடிஞ்சடத்தில் முடிஞ்சிருவா இல்லையா இஸ்லாம் இதுதான் பேசக்கூடிய நேரம் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் நினைவோட நிதானத்தோட பேசுவோம் அல்லாஹவி நல்லது ஒரு வார்த்தை மனிதன் களிம இல்லாத மனிதன் ஒரு வார்த்த சொன்ன சொற்க பொ வார்த்த அொல்றன் நான் சாட்சி சொல்றேன் இந்த ஒரு வார்த்தையை சொன்னா காப்பிரான மனிதன் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன போல மாறுறானா இல்லையா ஒரு வார்த்த முழு வாழ்க்கையை முடிவு செய்யும் கவனமா பேசுவேன் வாயில இருந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுறோமா திட்டத்தட்ட மாமுனா ஹசாஹி விளக்கப்படுத்துறாங்க ஒரு மனுஷன் வாயிலிருந்து பதினாறு பாவம் வெளியாகும் என்று தெரியும் பாவம் செய்யலும் மனுஷன் மட்டும் பதினாறு பாவங்கள் தேவையில்லாத குடும்பத்தை பிரிக்கங்கள் கெட்டித்தனமான விடயங்கள் இந்த வாழ கொண்டு செய்கிறோம் ஒரு மனிதனை பத்தி புறம் பேசின அந்த இடத்துல அமல் முடிஞ்ச வாப்பா எங்க அமல் பேசதுமே நாங்கள் அமல் செய்யறோம் உதாரணத்துக்கு ஒரு மனிதன் அமல் செய்யறாரு வாழ்க்கையில் நல்ல அமல் செய்யறாரு நோம்புடைய காலம் அதிகமா பார்த்தீங்க அதிகமான வேலை இருபது ரகத்தை தொழுந்துட்டு வெளியே வந்தார் கேள்வி என்ன இன்னைக்கு தராவிக்கு காணும் ஒன்னாவதுக்கு மட்டும் ஆறை பாஞ்சு கொண்டு பத்து பதினஞ்சுக்கு என்ன ஆளா காரணம் திருப்பி இருபத்தி ஏழாவது ராவல தான் என்று ஒரு நாளும் ஒரு கபூலியத்தா இல்லையா எங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒவ்வொரு மனிதர்களும் அமலை செஞ்சு பெருமை பேசுறோம் அடுத்த மனிதர்கள் அமல் செய்யல என்றும் பள்ளிக்கு வாரல் என்றும் இவர் தொழுவல் என்றும் முடிஞ்சதுக்கு பின்னால ரெண்டு ரக்கா ஜும்மாவுடைய தொழுக தொழில் போடும் தொழில் உடனே முதல் வார்த்தை என்ன சொல்லுவோம் அஸ்லாம் வரமத்துல்லாவுக்கு பின்னால முதல் வார்த்தை என்ன எங்க சரி ஒரு முஸ்லீம் சொல்லுவார் அல்ஹம்துல்லான்னு சொன்ன வரலாறு சொல்லீகா இல்லா இஸ்லாம் வழி காட்டில் அவரு தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தா முதல் வார்த்தை என்னை மன்னிச்சு அசியாத்துடைய கடைசி என்ன செல்லுது அல்லாஹம் பெரிய படிச்சு தருவது ஒரு தொழுகைக்கு பின்னால அமல் தபூலியத் நாங்க தொழுத தொழுகையில ரெண்டு கபூல் செஞ்சான இல்லையாடே எங்களுக்கு தெரியா அப்ப எப்படி அப்ப அடுத்த மனிதனுடைய குறைய நாங்க வாழ்க்கையில பேசுறது அடுத்த மனிதர்களுடைய புற வாழ்க்கையில பேசி பட்டா எங்கள்ட அமல்கள அவனுக்கு கொடுக்க வேண்டிதான் வரும் இதுதான் நபிசல்லு அலைவசல்ல வேலைப்படுத்தினாங்க பேசக்கூடிய நேரம் உங்களோட பேச்சில நிதானத்தை பாவித்துவோம் தேவையான விஷயங்களை எப்படி குறைச்சு கொள்றோம் தேவை இல்லாத பேச்சுக்களை வாழ்க்கையில பேசவான தேவையில்லாத எவ்வளவு வார்த்தை எழுக்குது எவ்வளவு பேச்சுக்கள் வாழ்க்கையில பேசுறோம் இந்த பேச்சுக்களை வாழ்க்கையில இல்லாமலே ஆக்கி போட்டுது கன்னியமி நல்லது ஆறுகளே அருமையானவர்களே நாங்க உலகத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்ப்போம் எங்கட ஊரை கண்ட்ரோலு கொண்டு வர பார்ப்போம் எங்கட மல்ல கொண்டு வர பார்ப்போம் இத முதலாவது பார்ப்போம் எங்கட வாய் என் கண்ட்ரோல்ல ஈக்குதா நான் நினைக்கிறத எந்த வாய் பேசுறல்ல நான் யோசிச்சுதான் பேசணும் என்ன பேச போறேன் நான் கன்னியமி கல்லாகவி நல்லது அருமையானவர்களே துனியால ஆயிரம் பேருக்கு ஆயிரம் சில மனிதர்களுடைய வாய் நிக்கிறதே இல்லை என்ன சரி பேசிக்கொண்டே என்ன சரி பேசிக்கொண்டே அடுத்த மனுஷன் போற மதி எங்க போனாலும் பேசிக்கொண்டே தான் நீப்பாங்க அது ஒரு ஜாய் நாத்தம் பிடிச்ச சபைகளை துர்நாற்றம் வீசக்கூடிய சபை அந்த சபையில உட்காரவானம் அல்லாட முசீப திறங்கும் ஒரு டீ குடிக்க போனாலும் அங்கே அடுத்தவண்ட குற பத்து பேர் உட்கார் பேசுறானாத்தன் எழுபி பேச அவன் தான் வாழ்க்கையில பாதுகாத்து கொண்டு கபருக்கு போகணும் செய்யறது இல்ல கெட்டித்தனம் செஞ்ச அமல பாதுகாத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு கபருக்கு போனோம் ஏன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு கண்ணியமிவின் நல்லது யார்களே அருமையானவர்களே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுவது அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் வெறுமனே தொழுகையை மட்டும் எடுக்கல்ல நோம்ப மட்டும் ஒரு நல்லடி யார்களே அப்துல்லாஹி அழகியவங்க அபு தர்தார் மாணவன் இவங்க சொல்றாங்க ஏண்ட வாழ்க்கையில இருபது வருஷம் நான் செலவழிச்சேன் செலவழிச்சீங்க விஷயத்தை பேசுறதோ கெட்ட பாவங்களை பற்றி பேசுறதோ அதை பேசாம சரியான கஷ்டம் ஆயிடுச்சு நிமிஷம் ஒரு பயான கேட்ட அசன் பசரியுமா ஒரு காலமும் நடக்காது இருபது நிமிஷம் பேசி ட்ரைனிங் எடுத்துரேலுமா ஒரு காலமும் நடக்காது நாங்க நிதானத்தோடு ஒவ்வொரு நாளும் நாள் கழிவு ஏன் வாயிலேந்து யாரை பத்தி பேசின என்ன பேசி படுவது எப்படியான வார்த்தைகள் எவ்வளவு கோபம் ஏறினாலும் ஒரு நிதானம் ஒன்று வாழ்க்கையில் ஈட்டோம் அப்படி இல்லையா செஞ்சாமல் எல்லாம் பறிக்கொடுப்போம் அல்லாஹுத்தால எவ்வளவு பேர் என்ன அமைத்துக்களை கொடுத்தாலும் கடைசியாக இதோட முடித்து கொள்றது எவ்வளவு பேர் வாயால வளர்ந்தவர்களும் ஈர்க்கிறாங்க வாயால நாசமா போனா அவ தன் குளிர்ச்சியான ஒரு புள்ள வளர்ப்போகும் ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னான் இவன் சரியேந்து செல்லாம பிளேந்து பிரச்சனை இல்லை இவன் பேசின பேச்சு கூட அவனக்கு கண்குளிச்சி எனக்கு கண் குளிர்ச்சி அல்ல அனர்புக்கும் ஒரு சபையில பேசினான் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் கேட்டாரு திரு அவனை பார்த்து அரசரே இந்த இடத்துல இந்த நாட்டுல ஒரு மனுஷன் எனக்கு தான் இந்த ஈஜிப்த் இந்த மிசர் சொந்தம் என்று சொல்லி யாராவது சொன்னா அவன் என்ன செய்யணும் சொல்லி கேட்டான் திரு என்ன வேறுமா சொன்னான் சொன்னாங்க சொந்த கடல் அமைச்சி கொலை செய்யணும்னுக்கும் நான் தான் உயர்ந்த ரப்ப என்பதாக சொன்னார் அல்லாஹு சொன்ன வார்த்தை அப்படியே கபூல் செஞ்சான் அவனை கடலுக்குள்ளால்கடிச்சே மூட்டாக்கினான் எனக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே சுருக்கமான வாழ்க்கை சின்னமலுக்கெல்லாம் பெரிய கூலிய தாரான் நம்ம சின்னமல்கள் செஞ்சு பெரிய கூலி எடுக்கிறோம் வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்குது அந்த நன்மை செய்யறது மட்டும் இல்லாம அந்த நன்மைய பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதாவது கட்டுப்படுத்துவதன் மூலமாக விசேஷமாக பாதுகாக்க முடியும் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட மௌட்டு முட்டும் அமர்செய்யக்கூடிய பாசியத்தை அல்லாஹுக்கு வழங்குவான பாவங்களை குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாய்